மிமர்மராஜ கபேரம் அது போல மன்வாதிகள் சுவயம்போ மனு சுவாரோச்சமனோதமனோ தாமசமனோ சாத்விகமனோ இப்ப நடக்கக்கூடியதானோ வைவஸ்வதமனு அடுத்த மனத்தின் வைவசுவந்தரே கலிகே பிரதம்பாதேதான் தெய்விய சங்கல்பம் பண்றேன் இந்த வைவஸ்வத மனு இந்த மனுங்கிறது இந்த கான்செப்ட் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம் நமக்கு பிரம்மதேவர் இந்த உலகத்தை கணக்கு படி தான் இருக்கோம் ஒரு சூரியன் உதிக்கிறதுக்கும் அடுத்த நாள் மறுபடியும் உதிக்கிறதுக்கும் இன்பிட்வின் கேப ஒரு நாள்னு வச்சிருக்கோம் சூரியோதயத்தில இருந்து சூரியோதயம் கணக்கு வச்சுருக்கோம் ராத்திரி பன்னெண்டு மணி சொல்லாது பன்னெண்டு மணி அர்த்தம் டைம் சொல்லக்கூடாது நீங்க என்ன பண்ண சூரியோதயம் அடுத்த சூரிய கூடிய சில்றையா கொடுங்க ஆறு ரூபாய் பெருசா இருக்க டிவி கடையில போய் டிவி வாங்குறோம் ஐம்பதாயிரம் ரூபாய் இவன் ரூபாய் நோட்டா கொடுத்ததுல இருக்கு அதே போல இந்த ஒரு நாள் நமக்கு சில காரியங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு சிலதுக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கு நாளைக்கு உங்களுக்கு வரேன் இவன் சொல்லுட்டோம் எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க கரெக்டா செவன் டு செவன் தேர்ட்டி வாங்கும் அப்படின்றா இருக்கா இதுனால தூங்குற இருந்தாலும் அது வரைக்கும் காத முடியாது அதுக்காக நம்ம என்ன பண்ணினோம் இதை சனி பண்றதுக்காக இதை இருபத்தி நாலு மணி நேரமா பிரிச்சோம் பிரிச்சு அதுக்கப்புறம் பகல் இரவு முதல் பன்னெண்டு மணி நேரம் வெடிச்சு இருக்கிறதெல்லாம் பகலாகவும் இருட்டா இருக்கிறதெல்லாம் இரவாகவும் வச்சுண்டு அப்படி அதுல இருந்து அப்புறம் நிமிஷம் பண்ணிட்டே இருக்கோம்னு வச்சுக்கல இதே மாதிரியா அது போரலேங்கறத ஒரு வாரம் ஆக்கிணும் பதினஞ்சு நாள் ஆக்கணும் மாதம் ஆக்கணும் ருத்து வாக்கணும் அயனம் ஆக்கணும் ஒரு வருஷம் ஆக்கிணும் ஒரு வருஷம் போரும் சார் தான் ஆகும் ஒரு வருஷத்துக்கு ஒரு பேரை வச்சு இந்த வருஷத்துக்கு என்ன பேர் இருந்தாரு விரோதி நல்ல பேர் இருக்கு சர்வஜித் சர்வதாரி அவன் நல்லா தான் இருக்கு எல்லாத்தையும் ஜெயிக்கிறது தான் எல்லாரையும் தன் கையில வச்சுக்கிறது சர்வதாரி விரோதி நல்லாவே இல்லையா இல்ல இந்த வருஷம் நல்ல வருஷம் நம்ம மனசுல இருக்கக்கூடியதான விரோத மனப்பான்மை போகிறதுக்கு வழியானது அதான் விரோதி கெட்ட வருஷம் அப்படி எல்லாம் நினைக்கிறது ஆனா இப்படி இந்த காலம் இருக்கு இந்த காலமானது என்ன பண்றது கலைய சர்வம் எல்லாவற்றையும் மாத்தி வைக்கிறது சார் கான்செப்ட் ஆஃப் டைம் இருக்கே இது எல்லாத்தையும் ஒண்ணு இருக்க அது எல்லோரையும் மாத்தி வைக்கிறது இந்த காலத்துக்குள்ள ஒரு தத்துவம் இருக்கு இந்த காலச்சக்கரத்துக்குள்ள அம்பாள் இருக்கா தனக்குள்ள காலச்சக்கரத்தை வச்சுருக்கா காலச்சக்கரத்தை தான் ஊடுருவி இருக்கா மணிகனாய் வாண்டர் நூலானது எப்படி எல்லா மணிகளுக்குள்ளே போல ஒவ்வொரு இதயத்திலையும் நான் இருக்கேன் எல்லாத்திலையும் இருக்கேன் எங்கும் இருக்கார் விம்ம அப்படிப்பட்டதான அந்த தவத்தை நம்ம என்ன பண்ணியிருக்க அந்த காலம் ஒரு கான்செப்ட்னால எல்லாரையும் நிறுத்தி வச்சிருக்க அபினாசம் எமஜன்மராஜா இருக்க பாத்தீங்கள அவரும் ஒரு நாளுக்கு அழியணும் அந்த பிரம்ம தனக்கு என்ன பண்ணியிருக்கார் ஆயிரம் வருஷமாக வச்சிருக்கார் இந்த ஆயிரம் வருஷத்துக்கு பதினாலு பேர் அப்பாயிண்ட் பண்ணி அது ஏன் சார் இப்படி இந்த பதினாலு பேரா வச்சிருக்க ஒவ்வொரு மனுவுக்கும் செவன்டி போராண்ட் வரும் செவன்டி போர் போட்டி தானே இந்த தௌசண்ட் அப்றம் அந்த எழுபத்தி நாலுல இப்பொழுது இருக்கக்கூடியதான இந்த மனுவுக்கு வைகிற மனுவுக்கு ட்வெண்ட்டி எய்ட் ரவுண்ட் ரவுண்ட் ஒரு கலியுகம் சேர் ஒரு த்துக்கும் அடுத்த சில இப்படி நடக்க இந்த பதினாலு மனுக்கள் இருக்க பத்தே அந்த பதினாலு மனுக்களும் சேர்ந்தான் பிரளயம் ஏற்படும் அப்படி மகா பிரளயத்தில் இருக்க கூடுகின்ற மனுக்களுடைய கூட்டம் இருக்கேந்திரி மகாசம் காலத்தில் மகா பிரளய காலத்தில் அப்ப என்ன விஹர்பௌ உங்களுடைய ஆத்துக்காரர் இங்க ஆத்துக்காரர் சொன்னது நான் என்ன சொன்னேன் கூட இருக்கிறவர் கூட இருக்கிறவர் யாரு பிரம்மத்தோட மாயாசக்தி ஆகியால் அது இருக்கு பிரம்ம தேவரும் உலகங்கள் எல்லாம் படச்சாச்சு இந்த உலகத்தெல்லாம் அழிக்க போறேன் இவர் எதுக்கு அதே போலயே இந்த கம்பெனி நடந்துட்டே இருக்குமே ஆனால் அதுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குணும் ஒருத்தர் வேணும் இழுத்து மூட போறோன்னு இவர் என்ன பண்றது போயிட்டு வர அட்வைசர் அதே போல இவர்கள் வரும் பொழுது இந்த தேவர்களை எல்லாவரையும் தனக்குள்ள இழுத்துக் கொள்கிறார் பஞ்சத்தம் ரஜதி விரிஞ்சு பிரம்ம தேவரானவர் பஞ்சத்தம் ரஜதி ஐந்து பூதங்களை தன்னடத்தில் வைத்துக் கொண்டவரா ஆகிவிட்டார் இப்ப என்னச்சு பஞ்சத்துவம் என்னன்னு நம்ம பார்க்கணும் பஞ்சபூதத்தினுடைய காரியம் நம்ம சரீரத்துல பஞ்சபூத மாம்சம் மேடப்பா ஒரு நாள் ஸ்னமில்லைன்னா மண்ணும் இல்லையோ மண் இல்ல உள்ள ஜலம் இருக்கான் எங்க கட்டாகட்டம் ரத்தமா வருதோ இல்லையோ நெருப்பு இருக்கான் வெளியில ஏழு மணிக்கு போயிட்டு வந்து காத்து இருக்கா நேர் இருக்கும் பொழுதே கொள்ளல காத்து இருக்கோ இல்லையா நம்ம கொள்ள ஆகாசம் இடவழி இருக்கா நேர் இல்லாத நீங்க போட்டதான வயசல் போட்ட காதல் எப்படி உள்ள போகும் இது வரைக்கும் எப்படி விழுங்கினான்னு கண்டுபிடிக்கல சார் அந்த வாய்க்குள்ள போடுறான் என்னமோ பண்றான் சக்கர் கீழ பொத்துன்னு விழல பாருங்க விழுத வலிக்குமே அது எப்படியோ போய் சேர்றது இது வரைக்கும் என்ன படுத்துட்டே சாப்பிடறான் கொஞ்ச தேவனா வேண்டாமா நம்ம உட்கும் பொழுது அந்த ஆகாரத்துக்கு மேல பிரம்மான் நினைக்கணும் அண்ணமானது கடைசி கணம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கணும் ஒரு மனுஷன் உடம்பயும் கடைசி நாள் வரைக்கும் நீங்க அன்னத்தை சாப்பிடணும் சாப்பிட்டான்னு உங்களுக்கு ஜீரணமாக வேதம் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்றது வசிக்கும் சார் டியூபொழியா உள்ள விடுவோம் பார்க்கறதுக்கு நமக்கே சிரமமா அது வயர் ரொம்ப இருந்தே தவிர மனுஷனுக்குல சுவைக்கணும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல பிறக்கணும் போட்டு எங்கெங்க எது போடணும் இங்க போல போடக்கூடாது அது மேல போடணும் எது கிட்ட அது வசதியா போடுவான் எதை நம்ம கைக்கு வசதி அப்படின்னு அதெல்லாம் ரிசர்ச் பண்ணணும் ஏன் கறி அங்கே போடணும் அடுத்ததா அதெல்லாம் எடுத்து இது பண்ண போற சாம்பார் அங்கே போட மாட்டா எந்த இடத்துல சாப்பிட போறா அந்த இடத்துல அதுலதான் போடுவா பாத்தீங்கன்னா போய் அவ எப்படி பரிமாறா பாட்டி போடு அங்க போட்டா என்ன இலையில என்ன கிடையாது இங்கதான் போடணும் அதுக்கெல்லாம் விவகாரம் என்ன ஏது ஒரு இலையில மேல் பாகத்துல உப்பு இல்லாத பாக்குகள்லாம் கீழ் பாகத்துல உப்பு இருக்கிற பாக்குகள்லாம் மேல இருக்கணும் கீழ இருக்கிறதுல திதிப்பு அருணம் இவ்வளவுதான் வரணும் நீங்க பாத்தீங்கன்னா அடி விழும் ஒரு ஆர்ட் பரிமாறுறது அதை ஆர்ட் அதே போலைய போடுறதே தெரியும் ஆந்திராவுக்கு போனேன் அவன் ஒரு கவலை இல்ல நேரம் நீட்டா போட்டான் இப்படி போட்டான் விவகாரம் ஏன் சொல்ல வந்தேன் ஒவ்வொன்னுக்கும் ஒரு விவகாரம் உண்டு தனியாக ஒன்றாக நாம் இருக்கிற வெளியில் இருக்கக்கூடியதானு சொல்றீங்களா அவருக்கும் ஒரு காலம் வந்தாச்சு சுவாமி குலத்துல இருக்கிற எல்லாரையும் நீங்க என்ன சொல்ல இனிமேல வேற யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்ல சோ பெட்டர் உங்களையும் நான் சாப்பிடறேன்ட்டார உபசேசனம் அந்நியமான உபதேசம் என்ன ஊருகா இருக்க அதற்கு ஒரு ரெண்டு கரண்டி ஊருகா போடணும்னு சாப்பிடு விடும் இல்ல அது கொஞ்சமா தான் போடணும் ஆனா அந்த ஊருகாய் இருந்தா தானே தயிர் சாத்துக்கு மாபெடு இருந்தா தானே தயிர் சாத்துக்கு அது என்னடா இந்த டயர் சாதம் உள்ள போகணும் ஏன்னா அதுக்கு அதை கேட்டலிஸ்ட் பக்கத்துக்கு அது இருக்கும் பொழுது வேகமா இது போறோம் அப்ப அதையும் சேர்த்து உள்ள போறது அதான் உபசேய்ச மூணு பேர் கச்ச போறது உபநஷ்டத்துல உபனேசம் வாழ்க்கைக்குன்னு வந்ததாங்க அப்படி அவர் என்ன பண்ணாரு இது வரைக்கும் நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஒரு கை பார்த்து உக்கள் டைம் ஆகிடுது வாரும் நரம் அதனால கால கால குபேர அவரும் என்னன்னா என் மேல போற அவர்கிட்ட நிதிகள்லாம் இருக்கு சங்கர் நிதி பத்மநிதி இப்படி நிறைய நிதிகள் இருக்கு அது என்ன ஒரு விவகாரம்னா ஒரு உடம்பு நிறைய தங்க காசு இருக்கு இந்த தங்க காசு நீங்க எடுத்துக்கலாம் எப்படி ஒரு கைதான் போடணும் ரெண்டாவது கை போடாது எவ்வளவுன்னா எடுத்துக்கலாம் அப்படியே கையை போட்டு எடுத்துடலாம் எடுத்துட்டுமே கை எடுத்ததுன்னா என்னாச்சுன்னா மறுபடியும் ரொம்ப போச்சு அது இந்த பக்கம் வச்சுன்னா மறுபடியும் எடுத்துக்கோ நான் எடுத்துருந்தா மறுபடியும் ரொம்ப போச்சு என்ன சார் அதான் மேஜிக் இப்படி எல்லாரும் நான் வச்சுட்டு இருந்தோம் பழைய நாள்ல எங்க சார் எங்க அந்த நிங்கி இருக்கு வெட்டன் நகர்ல அஷ்டலட்சுமி கோவில் இருக்கு ஆனா அங்கே கை விட கூட அளவு பண்ணமாட்டா விவாறு பத்மநிதி நவநிதிகள் எதுபாடுனாலும் அப்படிப்பட்டதான தரத்துக்கே பணத்துக்கே மூலமாக இருக்கக்கூடியதான இடம் இருக்கு அந்த குபேர் என்ன பண்ணிட்ட போரும் நீங்களும் கிட்ட வந்துருங்க ி மா கூட்டம்ரிபி எப்பொழுதும் தந்திரா எப்பொழுதும் சுயபேரியா இருக்கிறவன் என்ன ஒரு மனு தானே இப்ப இருக்காரு மீதி சமயத்துலே இருக்கார் மாஹேந்திரி மீதிரபி சம்மிலா எல்லாரும் கண்ண முன்னிட்டு மகாசம் விகரதி தத்தி அந்த உங்க ஆட்டுக்காரர் பரமேஸ்வரன் அவர் உத்தரதாமா இருந்து கொண்டிருக்கார் அப்படிப்பட்டதான் அந்த ஸ்வரூபம் அதை நம் மனசால நினைக்க முடியாது அந்த ஒரு ஸ்வரூபம் என்ன இப்பொழுது உலகத்துல நாம் உலகம் இறங்கிறதுனால உலகத்தை பார்க்கிறோம் உலகத்துக்கு மூலமான ஒரு ஸ்வரூபம் நீங்க மனசால நினைச்சு பார்க்க முடியுமா அது இப்படி இருக்குன்னு கன்சியூவ் பண்ணிக்கலாமே தவிர இன்னது என்று சொல்ல முடியாது நீங்க பார்த்தேட் எப்போ கும்பர் இன்னொரு மதுரைக்கு என்ன ஆச்சரியம் என்ன விவகாரம் ஒரே கும்பர் ஒரு நாள் ஏதோ போனோமா ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தோம் கிடையாது அதுக்கா போயிட்டு வந்தாடா பிரிப்பரேஷன் கிடையாது உங்க சக்தி எல்லா போயிட்டு வந்ததுமே போயிட்டு அப்படி இந்த தங்கம் இருக்க தங்கத்தை நீங்க அறிந்து காமிச்சு இதுதான் தங்கம் தான் இல்லம்மா இது வளையன்னு நான் மட்டும் தங்க வள தங்கத்தை தங்க செங்கிலை தங்கத்தை எல்லாவற்றிலையும் ஊடுருவிற்க கூடியதான் அந்த தங்கத்தை நீங்க பார்க்க முடியாது அதே போல அந்த பரபிரமமானவர் எல்லா பொருளையும் சத்து சத்து சத்து சத்து கடசன் புஸ்தரம் இருக்கு டேபிள் இருக்கு சேர் இருக்கு இருத்தல் இருக்கு நான் இருக்க முடியும் மனசுக்கும் எட்டாதது மொழிக்கும் நினைக்கும் எட்டாதன் திரு முகூர்த்தம் என்றும் நினைக்கும் வார்த்தைக்கும் புலன்களுக்கு இவைகளுக்கு எட்டாத ஒரு விழிக்கும் வினைக்கும் வெடி விழியில் மதனை ஒழிக்கும் தலைவன் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே அதாவது பராஸ்வரூபம் அபராஸ்வரூபம் பராபரஸ்வரூபம் இந்த பரஸ்வரூபத்தை பிரம்மவித ஆப்னோதி பரம் அப்படின்னு சொல்லியிருக்கேதி பராத்மரம் புருடமுப இவ்யம் இந்த மூணு உபரதத்துல சொல்லிருச்சு அந்த ஊனத்த ஒரு பாகம் கொண்டும் ஆளும் பராபரையேண்ட வெறுப்புற அப்படி இல்லை உபரிடத்தில் இருக்கக்கூடியதான தத்துவங்களை எடுத்து வந்திருக்க மகான்கள் அனுபவிச்சிருக்கார் ரசிச்சிருக்கார் எந்த பாஷையா இருந்தாலும் எல்லோரும் உபரிடத்தை ரசிச்ச மகான்கள் இந்த ஒரு தத்துவத்தை எல்லாத்துக்கும் உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை நமக்கு அழகா சொல்லி இப்படி விரிஞ்சி பஞ்சத்துவம் ரஜதிங்கிற ஸ்லோகம் ஸ்ரீகளுக்கு சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்லோகம் கடைசி வரைக்கும் சௌகாக்கியமாகவே இருக்கணும் என்பதற்காக இது பூஜை பண்றது அம்பாளு பூஜைப்படி விசேஷமாக ஒரு தாவர கூறியாவது அம்பாளுக்கு குத்து வழக்கில் தியானம் பண்ணி இதை பண்ணினமையனால் அமிதமான ஒரு சௌகாக்கியம் ஏற்படும் அவளுக்கு அப்படிங்கிற ஒரு காரணம் இதுக்கு நைவேத்தியம் ஒண்ணும் சொல்லல அவளுக்கு எது இருக்கோ அதை நைவேத்தியம் பண்ணினா போறோம் அப்படி இந்த மூணு ஸ்லோக்கங்கள் பார்த்து